واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم فقد قال الله تعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون انفاقا امضالا لهم بالليل والنهار سرا وعالنيا سرا وعالنيا فلهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وقال تعالى ايضا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 சும் இம்மாலி முஸ்லிம் பிரவாஹு முஸ்லிம் அவ கமா கலா அலி சலாத்து வசலாம் கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுபஹானு தாலா எங்கள் மீது கொண்ட அன்பு பாக்கியத்தின் காரணமாக இப்படியான முபாரக்கான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தீனுடைய சபைகள அடிக்கடி உட்காருவதற்காக வேண்டியும் தீனுடைய விஷயங்களை கேட்பதற்காக வேண்டியும் சந்தர்ப்பங்களை அதிகமாக ஆக்கி தந்து கொண்டே இருக்கின்றார் எங்கள் மீது கொண்ட அன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் அல்லா சுபஹானு ஒரு அடிய ஒரு அடியானை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நாடி விட்டான் என்று சொன்னார் அந்த அடியானை அவனுடைய மரணத்துக்கு முன்னால் அல்லா சுபஹான சொன்னார்கள் இருந்து சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை கேட்டார்கள் யார சொல் அல்ல அல்லாஹ் அடியானை பயன்படுத்துவதென்றால் என்ன என்பதாக கேட்டார்கள் நபிசல்லி சொன்னார்கள் அல்லாஹு அந்த அடியானுடைய மவுத்துக்கு முன்னால் நல்ல அமல்கள் நல்ல விஷயங்களை பேசுவது நல்ல தீனுடைய விடயங்களை கேட்பது விடயங்களுக்காக ஒன்றி ஒன்று சேர்வது பாக்கியங்களை அல்லா ஒரு அடியானுக்கு கொடுப்பது இந்த அடியானை அல்லா பரிசுத்தப்படுத்துகின்றான் என்பதாக ரசூசல்லி வல்லவர்கள் சொன்னார் அந்த அடிப்படையில மேலான நோக்கத்தின் பிரகாரம் ஒரு முபாரக்கான தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் வெள்ளிக்கிழமையுடைய பற்றி நபி அலி வசல்ல சொன்னார்கள் நாட்களுக்கெல்லாம் தலை தலையான நாள் இருக்கமாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்பதாக சொல்லிக்காட்டினார்கள் அப்படியான வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே முபாரக்கான இந்த சபையிலே அல்லா எங்களை உட்கார வைத்திருக்கின்றான் அநேகமாக நன்றி செலுத்த வேண்டும் சகோதரிகளே அல்லா சுபஹானுவா எங்களை உலகத்தில ஒரு மேலான நோக்கத்தின் பிரகாரம் உலகத்தில் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார் அல்லாஹ் குரானில தெளிவா சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக நாங்கள் ஆண்கள் பெண்கள் என்ற இரு சார்களாக உங்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம் நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம் அதுபோல பெண்களிலே இருந்தும் உங்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம் பல கோத்திராக கோத்திரம்பிலாவுடைய பல கோத்திரங்களாக பல பிரிவினர்களாக உங்களை நாங்கள் உலகத்தில் படைத்திருக்கின்றோம் உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் ஆய் கொள்ள வேண்டும் இதை சொல்லிவிட்டு ரபுல ஆளுமின் அல்லா சுகத்தில் சொல்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாவை அதிகமாக எவர்கள் அஞ்சி பயந்து வாழ்கின்றார்களோ இவர்கள் அல்லாஹ் இடத்திலே மிக சிறந்தவர்கள் அன்புக்குரிய தாய்மார்களை சகோதரிகளே அல்லாவிடத்தில் தக்குவாவை இறையத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் ரபுலால அல்லா சுபானுவ தாலா எங்களுக்கு இபாதத்துகள் என்னும் வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு கடமையாக்கி தந்திருக்கின்றான் அந்த வகையிலேதான் ஒரு மனிதன் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கின்றான் ரபுலால அல்லா சுஹானுவ தாலாவை வணங்கி வழிபடுகின்றான் அதுபோல ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோக்கின்றான் தன்னுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு அந்த பொருளாதாரத்திலே இரண்டரை வீதம் அல்லாவுக்காக ஏற்ப அல்லாவுடைய பாதையிலே பைத்துல்லாவை நாடி அந்த நீயத்துடன் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுகின்றான் இது போக இந்த ஐம்பது மிஸ்லாத்தினுடைய கடமைகள் போக அல்லா கடமையாக்கின்றார் செய்வதன் மூலமாக மறைமுகமான உதவிகளையும் இந்த மனித சமுதாயம் அடைந்து கொண்டு அடைந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் என்ன சொல்ல பெண்கள் அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக ரபுல் ஆலமி நல்லா சுபானு தலை சொல்லிக் காட்டுகின்றார் இப்ப சுவிகான் அமல் என்றால் என்ன சாலிஹான் அமல் ஹசரத் ரசூல்லி வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு அமல்கள் என்று சொல்லி எதை காட்டி தந்திருக்கிறார்களோ அவை முறைமுறைகள் அமலாக சொன்னது செய்து காட்டியது அங்கீகரித்தது அனைத்தும் சாலிஹான அமலே கட்டுப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமிக்க தாய்மார்களின் சகோதரிகளே அல்லா சுபா எப்படி அந்த ஐம்பெரும் இஸ்லாத்தினுடைய கடமைகளை கடமையாக்கின்றன அது இன்னும் சில அமல்களை அல்லாஹளுக்கு கடமையாக்கி தந்திருக்கின்றார் அந்த அமல்களிலே ஒன்றுதான் மேலான ஒரு சதக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை இருந்து கொண்டிருக்கின்றது தர்மம் என்று பொருள்படுகின்றது அரபியிலே தர்மமாக கொடையாக ஒருவர் கொடுத்த கொடுத்தார் என்பதாக அரபியிலே சொல்லப்படுகின்றது அது போல சதக்கா என்ற வசனம் இந்த கொடை என்ற வார்த்தை சொல்லக்கூடியதாக பொதிந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது குரானில் இந்த சதக்காவுக்கு பொதுவாக சொல்லிக் காட்டுகின்றார் ஒரு மனிதரிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றது அந்த பொருளாதாரம் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது ஒரு வருடம் பூர்த்தியானதுக்கு பின்னால் அவரிடத்தில் பொருளாதாரத்திலே அவர் கணிப்பீடு செய்து இரண்டரை வீதம் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இது கட்டாயம் வாஜிப் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முஸ்லிமான ஆணுக்கும் கொடுப்பது வாஜிப் கட்டாயமாகிறது கொண்டிருக்கிறது ஆனால் சதகா என்பது சுண்ணத்தான அமல் அல்லா சுகானு தால எப்படி வலியுறுத்தி சொல்லிருக்கின்றன அதை போன்ற அல்லா சுகாவையும் வலியுறுத்தி கூடிய ஒரு சுனத்தான அமலாக இருக்கின்றது ஜக்காத்துக்கு நிபந்தனை இருக்கின்றது எத்தனை வீதம் இருந்தால் கொடுக்க வேண்டும் யார் கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜக்காத்துக்கு நிபந்தனைகள் இருக்கின்றது ஆனால் சதக்காவுக்கு அந்த எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது யாரும் கொடுக்கலாம் யாருக்கும் கொடுக்கலாம் எப்பொழுதும் கொடுக்கலாம் எவ்வளவும் கொடுக்கலாம் அப்படியான ஒரு வரையறை இல்லாத ஒரு சுன்னத்தான ஒரு அமலாகத்தான் சதகா இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து அவர்கள் செலவழிக்கின்றார்கள் நல்ல காரியங்களுக்காக வண்டி செலவழிக்கின்றார்கள் இரவிலும் கொடுக்கின்றார்கள் பகலிலும்கசியமாகவும்சியமாகவும்ிய அவுடத்திலே தான் இருக்கின்றது அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்களுக்கு எந்த பயம் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது வலாகும் அவர்கள் கவலை அடைய தேவையும் ஏன் சொன்னால் பயமும் இல்லை கவலையும் அவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய பொறுப்பை ரபுலாளவின் அல்லாசு மகானுவத்தால ஏற்றுக்கொள்கின்றார் அவன் ஏற்றுக்கொள்கின்றான் அன்புக்குரிய தாய்மார்களை சகோதரிகளே இந்த சதக்கா என்று சொல்லக்கூடிய தர்மம் ஒரு மனிதர் கொடுக்கின்றார் எந்த அளவு தர்மம் செய்கின்றார் என்று சொன்னால் அவர் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அல்லா அவருக்கு பல சிறப்புகளை கொடுக்கின்றார் பல நாட்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த மூலமாக ஒரு மனிதருடைய பொருளாதாரம் அது பெருகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல அவருடையம் அபிவிருத்தி ஏற்படுகின்றது வளர்க்கின்றான் வட்டி அல்லாஹு உலகத்திலே அழித்து விடுகின்றான் உலகத்தில் பார்த்தால் அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் உலகத்தில பெரிய வருமானம் பெரிய அளவுல கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அமைப்புல பார்த்தா பெரிசாக விளங்கி கொண்டிருக்கும் அல்லாஹு அந்த வட்டியை கொண்டு மனிதர்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் அல்லாக்கி கொடுக்கிறல்ல வட்டியை அல்லாஹ் அழைத்து விடுகின்றார் ஆனால் தர்மம் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹு தாலா வளர்க்கின்றார் அரபா என்று சொன்னால் அரபியில பாதிக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் வளர்க்கிறது வளர்க்கூடிய பயன்படுத்தோ அவர்களை அல்லா வளர்க்கக்கூடிய நகர்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் நபிசல்ல சொன்னார்கள் ஒரு மனிதர் அல்லாவுக்காக வேண்டிய சதக்கா செய்கின்றார் ஒருவர் அல்லாவுடைய பாதையிலே சதக்கா தர்மம் செய்து கொண்டே இருக்கின்றார் அவருடைய பொருளாதாரத்தில் இருந்து எந்த குறைவும் ஏற்படாது என்பதாக ரசூ அலிஸ் சொன்னார்கள் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே அது மாத்திரமல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பலாய் முசீபத்துகள் இவைகளை விட்டு மனிதன் தூரமாக வேண்டுமாக இருந்தால் நபி சொல்லாஹு அலி அவர்கள் சொல்லித்தந்த மேலான ஒரு வழிமுறை அது சதக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது அசோசல்ல சொன்னார்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் மருந்து செய்யுங்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் மருந்து செய்யுங்கள் இதை கொண்டு தர்மம் செய்வதை கொண்டு நீங்கள் மருந்து செய்யுங்கள் என்பதாக சொல்லிக் காட்டினார்கள் அது ஒரு மனிதனுடைய ஈமான் அவர் ஒரு முழுமையான ஈமான் தாரி என்பதற்குரிய ஒரு அத்தாட்சியாக அடையாளமாக இந்த சதக்கா கொடுக்கக்கூடிய தன்மை இருந்து கொண்டிருக்கின்றது நபிசல்லா அலி வசலம் அவர்கள் நீண்ட ரிவாயுத்தில ஈமானுக்குரிய பண்புகளை சொல்லிக்கொண்டு வந்தார்கள் அந்த ஈமானுக்குரிய பண்புகளில ஒன்றை சொல்லிக்காட்டினார்கள் ஒதக்கத்து தர்மம் சதக்கா செய்வது அது ஒரு அத்தாட்சி என்பதாக சொன்னார்கள் குரானில் அல்லா சுஹு தாலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றார் இந்த தர்மத்தின் மூலமாக நோக்கம் என்ன அல்லாவுடைய தக்வாவை இறையத்தை ஒரு மனிதன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அல்லாவுடைய புறத்தில் இருந்து நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு விடயங்களையும் கட்டாயம் ஒரு மனிதர் அல்லாவுக்காக வந்து சதக்கா செய்கின்றார் அவருடைய நீயத் அவருடைய எண்ணம் பரிசுத்தமாக இருக்கின்றது இப்படி செய்யக்கூடியவருக்கு அல்லா சுபான நபிசல்லா அலிசருடைய காலத்திலே ஒரு சஹாபி நாயக தோழர் இருக்கின்றார் அவர் அபு தல்ஹா ரவி அல்லா அல்லா சுஹானுவ தாலா மதீனாவிலே இருந்த அன்சாரி சகாபாக்களிலே அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்ட ஒரு அபூ சகாபியாக இருந்தார்கள் அல்லா சுகானு பொருளாதார வசதியை எல்லாம் கொடுத்திருந்தார் அவர்களிடத்திலே ஒரு சிறந்த ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தினுடைய பெயர் பைரஹா என்பது இன்னும் ஒரு விவாதத்தில் வந்திருக்கின்றது அது பைருஹா என்பதாகவும் வந்திருக்கின்றது இந்த பைருஹா என்ற தோட்டம் அபு தல்லா ரவி அல்லானவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டமாக இருந்தது நரிசல்ல அலிவாசலம் அவர்களும் அதிகமான நேரங்கள் தனக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்களில் அபுத்தல்ஹா ரவி அல்லானவர்களுடைய இந்த பைரஹா தோட்டத்துக்கு செல்வார்கள் அங்கு கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார்கள் மதீனாவிலே உள்ள கிணறுகளிலே இல்லாத மதுரமான நீர் அந்த பைரஹா தோட்டத்திலே இருந்த அந்த கிணற்றிலே கிடைக்கக்கூடியதாக இருந்தது நபிசல்லா அலிசல்ல கிணற்றிலே இருந்து தண்ணீரை அருந்துவார்கள் இப்படியான ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தோட்டம் தான் அந்த பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் அல்லா சுபஹானு சஹாபாக்களுடைய ஈமான புடம் போட்டு பார்க்கின்றார் அவர்களுடைய ஈமான சோதனைக்கு பின்னாலே அல்லா பரிசுத்தப்படுத்துவார் இந்த அடிப்படையிலே தான் அபு தல்ஹா ரவி அல்லா விடையும் அல்லா சுபானு ஏற்பாட் எப்படியான விடயம் அபு தல்லா ரவி அல்லாஹ் ஒரு வகையை இறக்குகின்றார் வகை இறங்குகிறது அபு தல்லா அவர்களுடைய விடயத்தில் என்ன குரானிலே வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான் இருந்தோட்டத்தினுடைய விடயத்திலே தான் இறங்குகின்றது தர்மம் புரிகின்றார்கள் அல்லாவுடைய பாதையிலே கொடை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் எப்போது கொடை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சுஹான் இறக்கி சொல்கின்றான் அடைந்து கொள்ள முடியாது நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்காத வரை நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியாது சதக்காதானே கொடுக்கிறோம் தர்மமாகத்தானே கொடுக்கிறோம் நாங்கள் பாவித்ததை கொடுக்கலாமே அதே போல நாங்கள் உபயோகித்ததை பயன்படுத்தியதை கொடுக்கலாமே அல்லது விலை குறைவான சீப்பானதை கொடுக்கலாம் தானே அல்லது இது பெறுமதி இல்லாமல் இருக்கிறது இதை கொடுக்கலாமே என்று கொடுக்க முடியாது எப்படியானதை நீங்கள் சதக்காவாக கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே அதை சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் உங்களுடைய மனம் விரும்புகிறது இது நல்ல வில உயர்ந்தது நல்ல பெருமதியானது நல்ல சிறப்பாக இருக்குது இதை உள்ள விரும்புகிறது அதை நாங்கள் விரும்பினதிலிருந்து விடயத்தில் இறங்கினாலும் இந்த சட்டம் எல்லா முஸ்லிம் உம்மத்தினர்களுக்கும் பொதுவாக இருந்து கொண்டிருக்கின்ற நீங்க விரும்பக்கூடியதிலிருந்து கொடுக்க வேண்டும் இப்ப அபு தல்ஹார் ரத்தியல்லானவர்களுக்கு ஈமானுடைய பெரிய சோதனை தனக்கு மிக விருப்பமான இந்த பைரஹா அல்லது பைரஹா இந்த தோட்டத்தை அல்லாவுக்கா செலவழிக்கிறது வந்து இந்த விடயத்தை சொல்கின்றார்கள் சொன்ன நேரத்தில் அபு தல்லா ரவி அவர்கள் உடனடியாக நபி சொல்லி கதைக்கு எந்த ஒரு மாற்றம் சொல்லாமல் உடனடியாக தியாகம் செய்து விடுகின்றார்கள் கொடுத்து விடுகின்றார்கள் அடுத்த வசனம் குரானுடையின் தர்மமாக நீங்க செலவழிக்கிறீங்களோ அதை அல்லா சுபானு நிச்சயமாக அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றார் நபிசல்லி வஸ்லாம் அவர்கள் அபு தல்ஹா ரஜி அல்லான் இந்த சதகாவை இந்த மேலான தர்மத்தை செய்திருக்கின்றார்கள் இதை செய்தவுடன் நபிசல்லி சொல்லப்படுகின்றது அபு தல்ஹா அவருக்கு விருப்பமான ஒன்றை அல்லாவுடைய செலவழித்து விட்டார் நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றிலிருந்து செலவழிக்க வேண்டும் என்ற அல்லாவுடைய கத்தளை அவர் அபு தல்லா நிலைநாட்டிவிட்டார் என்ற விடயம் சஹாபாக்களினால் நபிசல்ல எத்தி வைக்கப்படுகின்றது அதற்கு ரசூல் சல்லா அலிஸ்ல அவர்கள் சொன்னார்கள் சொன்னும் அந்த அவுடைய பாதையிலே செலவழிக்கப்பட்ட பொருளாதாரத்துக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் சொன்னார்கள் இந்த பொருளாதாரம் லாபம் ஊட்டப்பட்ட இந்த பொருளாதாரம் லாபம் ஊட்டப்பட்ட பொருளாதாரம் நஷ்டமடையாத லாபம் செலுத்தக்கூடிய பொருளாதாரம் என்பதாக மூன்று தடவைகள் சொன்னார்கள் அன்புக்குரிய தாய்மார்களின் சகோதரிகளே அல்லாவுடைய நாங்கள் தர்மம் செய்கிறோம் என்றிருந்தால் அது எங்களிடத்தில் விருப்பமானதாக இருக்க வேண்டும் நாங்கள் அதனை மதிக்க வேண்டும் அல்லாவுடைய நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நாங்கள் செய்யக்கூடிய சதகா தர்மம் அது எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் குரானில் என்ன சொல்லு என்ன சொல்லு நீங்கள் அவர்களிடத்தில் இருந்து தர்மத்தை அம்பாலியும் முதலாவது அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய அந்த அவர்களை பரிசுத்தப்படுத்தும் அந்த மூலமாக அவர்கள் மேலும் பரிசுத்தவார்கள் தகாரத்திலிருந்து வந்ததுதான் என்ற வார்த்தை தஸ்கியாவிலிருந்து வந்தது தான் துசக்கி என்று சொல்லக்கூடிய வார்த்தை பொதுவாக இந்த தகாரத் என்று சொல்லக்கூடிய சுத்தத்துக்கும் சொல்லக்கூடிய சுத்தத்துக்கும் இடையில ரெண்டு வித்தியாசம் இருக்கின்றது என்று சொன்னால் அதுவும் பரிசுத்தப்படுத்துவது தான் அது எப்படியான பரிசுத்தம் அது எங்களுடைய வெளிரங்க பரிசுத்தம் தகாரல்தன் என்று சொன்னால் எங்களுடைய உடல் வெளிரங்கமாக பரிசுத்தனாபத்து அதை குளிப்பதன் மூலமாக நாங்கள் சுத்தமாக சொல்வோம் இன்னும் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது அந்த எப்படி ஏற்படும் என்று சொன்னால் அது உள பரிசுத்தம் எங்களுடைய குறைகளை ஏற்படக்கூடிய இந்த சதக்கா பரிசுத்தப்படுத்துகின்றது நாங்கள் வெளிரங்கமாக பகிரங்கமாக இந்த கொடுக்கக்கூடிய சதக்கா எங்களை வெளிரங்கமாக பரிசுத்தப்படுத்துகின்றது உள்ரங்கமாக பரிசுத்தப்படுத்துகின்றது இதைத்தான் அல்லா சுகத்தில் சொல்லிக் காட்டிருந்த நபியே நீங்கள் மக்களிடம் இருந்து சதக்காவை எடுத்து நீங்கள் கொடுக்கின்றீர்கள் அந்த சதக்கா அவர்களை இருவிதமாக பரிசுத்தப்படுத்துகின்றது அல்லா சுபானுவா கண்ணியப்படுத்துகின்றார் நாளில் எல்லா மனிதர்களும் அமளி துமளியில் இருந்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய செயலரும் அவர்களுக்கு முன்னாலே விரிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய அவரவர்களுடைய வாசித்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே அல்லா குரானில் சொல்லி காட்டக்கூடிய விடயம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களை கடித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படியான நிலைமையில் இருந்து கொண்டிருப்பார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு விட்டும் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருப்பான் விருப்பமான நேசத்துக்குரிய மனைவியை விட்டு ஓடிக்கொண்டிருப்பான் தான் நேசத்தோடு பாசத்தோடு வளர்த்த தன்னுடைய குழந்தைகளை விட்டும் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருப்பான் ஏன் அந்த நாளனுடைய அமளி துமளி இந்த மனிதனை பதட்டத்துக்குள்ளாக்கிவிடும் சொல்லாட்டு பெற்றோர்களை விட்டும் பிள்ளைகளை விட்டும் மனைவிமார்களை விட்டும் அது விரும்போட வைத்துவிடும் தனக்கு என்ன நிகழ்வோ என்ற நிலைமையில அல்லா சுபானுவார்களை அல்லா கண்ணியின் ஒவ்வொரு மனிதர்களும் மத்திய இருந்து கொண்டிருப்பார்கள் இப்படியான நேரத்தில் அல்லா சுபானுவா சூரியனை எங்களை தலைக்கு மேல கொண்டு வருவார் சூரியனுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு ஜான் தொலைதூரமாக இருக்கும் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் சூரியன் பூமியை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது எதிர்வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள் இப்பொழுது நாட்டினுடைய பல கடுமையான உஷ்ணம் கடுமையான உஷ்ணம் நாட்டினுடைய பல பாகங்களிலும் இப்ப இப்படியான நிலைமை இருக்குமாக இருந்தால் அல்லா சுகானுவ எங்களுடைய தலைக்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரு ஜான் தொலைதூரம் இருக்கக்கூடிய நேரத்திலே எப்படியான உஷ்ணமாக இருக்கும் அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அமல்களுக்கு கீழாக இருப்பார்கள் ஒவ்வொரு அமல்களும் அவர்களை பாதுகாக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் செய்த அந்த தர்மத்தினுடைய நிழலுக்கு கீழாலை இருப்பார்கள் முடியும் வரைக்கும் இருப்பந்தவர்கள் மரணித்தவர்கள் வர இருக்கக்கூடியவர்கள் மரணிக்க இருக்கக்கூடியவர்கள் லட்சமா கோடியா எண்ணிக்கை இல்லாத மக்கள் அனைவர்களுடைய தீர்ப்பும் சொல்லி வழங்கி முடியும் வரைக்கும் அல்லா சுபா அத்தனை மக்களையும் அல்லாவுக்காக செலவழித்து வைத்து அல்லா பாதுகாக்கின்றார் நிழலுமே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பான் அதிலே சொன்னார்கள் மனிதர் சதக்கா செய்கின்றார் தர்மம் புரிகின்றார் அவுக்காக வேண்டி நான் இந்த தர்மத்தை செய்கின்றேன் என்ற நோக்கத்திலே ஒரு மனிதர் சதக்கா செய்கின்றார் இப்படியான அவருடைய சதகா என்று சொன்னால் எப்படியானுடன் சதக்கா என்று சொன்னால் அவர் கொடுக்கின்றார் அதை விட ரகசியம் கிடையாது மறைந்து கொள்வது ஒரு மனிதர் ஒளிந்து கொள்வது ரகசியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்துக்கு அரபியில் சொல்வார்கள் சொல்லி அவருடைய வலது கரத்தால கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் அவருடைய இடது கைக்கு தெரியாது தந்த உடம்புல இருக்கக்கூடிய ரெண்டு கைகள் வலதுகையால கொடுக்க கூடிய தர்மம் இடதுகைக்கு தெரியாது இதுதான் சொன்னார்களே மிக ரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் இந்த தர்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி நாளை கயாமத்துடைய நாளையில எந்த கூட்டத்தார்களுக்கும் எவர்களுக்கும் இணல் இல்லாத அந்த நாளையில் எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளையில அல்லாஹ் சுபஹானு தலா இவர்களை அவனுடைய அரசு என்ற நிழலுக்கு கீழாக வைத்து அல்லா கண்ணியப்படுத்துகின்றார் கண்ணியமைக்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே அது மாத்திரமல்ல எங்களிடத்தில் வர வேண்டும் அந்த தன்மை வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஹசரத் ரசூல் சல்லாஹலிடைய அழகான முன்மாதிரி எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது நபியவர்களுடைய வாழ்க்கை இல்ல கட்டமும் இல்ல સંદർഭവവും എനലക്ക് വലിയ മുന്നുദാർണം ലഖദ കാനലക്കും ഫി റസൂലില്ലാഹി ഉസ്വതൻ ഹസന നബി സല്ലല്ലാഹി അലൈഹി തൗഹരിയ വാൽകയില എനലക്ക് അലഹാന മുന്നുദാർണം മുൻമാദരി ഇരിക്കരെമ്പടാഗ അല്ലാഹു സുബ്ഹാനതല്ലാഹ ചൊല്ലിക്കട്ടു ഞാൻ അലഹാന മുൻമാദരികളല്ല ഒന്നുദാൻ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി തൗഹരിയയുടെ സദഖായുടെ തന്മ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി തൗഹരിയയുടെ தன்மை எங்களுக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணம் பதிவு செய்கிறார்கள் அவர்களை சந்திக்க வரும் வரைக்கும் நபி அலிம் அவர்கள் ரமவானுடைய காலத்திலே அதிகமாக கொடை கொடுக்க கூடிய அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதிலேதான் அலை இஸ்லாமர்கள் சந்திக்கும் வரைக்கும் அவர்கள் அதிகமாக கொடை கொடுப்பார்கள் சொன்னால் அதை விட கொடை கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது மிகவும் கொடை கொடுக்கக்கூடிய கொடை ஆலிக்கு அஜுவத் என்ற வார்த்தை பாதிக்கப்படுகின்றது அமலால் மாதத்திலே மிகவும் கொடை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லிவிட்டு இப்படி அப்பா சார் அல்லா சொல்லுகின்ற மக்கள் மத்தியில கொடை கொடுப்பதில்லை நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில கொடை கொடுப்பதில்லை கொடையாக கொடுப்பதில்லை எவ்வளவு சிறந்த கொடையாளி என்று சொன்னால் முரசமாக வீசக்கூடிய ஒரு காற்றை விடவும் அவர்கள் அதிகமாக கொடை கொடுப்பார்கள் வேகமாக ஒரு காற்று அடித்தால் எவ்வளவு இருக்குமோ அதை விட வேகம் கொடை அவருடைய சதக்காவுடைய தன்மை அப்பதான் சதக்காவுடைய பொருள் வந்திருக்கும் உடனடியாக ரசூ சொல்வார்கள் இதை இன்ன தர்மமாக கொடுத்து விடுங்கள் இந்த கைதிகளுக்கு கொடுத்து விடுங்கள் நபி அவர்களிட செலவழிப்பார்கள் அதனால அல்லாவையும் நம்பிய ஒரு கூட்டம் மனோபராவில் இருக்கக்கூடிய மஸ்ஜி நபவியில் அசாபு என்ற போர்வையிலே ஒரு கூட்டத்தார்கள் இருந்து இருந்தார்கள் அவர்களுக்கு குடும்பத்தார்கள் இல்லை அவர்களுடைய வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை அர்பணித்தாக்கள் இருந்த இடத்தை எவ்வளவு கண்யப்படுத்திருக்கின்றார் கண்யம் மிகுந்த நவி ஹசரத் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த கபிர் ஷரீஃபுக்கு பின்னாலே அந்த உட்கார்ந்திருந்த இடம் இன்றும் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பகுதி அது பூங்காவனம் என்பதாக சொன்னார்கள் ஜன்னாவுல் ஜென்னாத்தினுடைய பூஞ்சோலை என்பதாக சொன்னார்கள் அவர்களுடைய அந்த கவருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியிலே யார் இரண்டு ரகாத்துகள் தொழுது துவா செய்கிறார்களோ அவர்களுடைய துவாவை எல்லாம் ஒப்புக்கொள்கின்றார் உலகத்திலே சொர்க்கத்தினுடைய பூங்கா வனம் என்பதாக நன்மாராயம் சொல்லப்பட்ட இடம் அல்லா தால கொடுக்கின்றார் அது மாத்திரமல்ல ஒரு மனிதர் ஒரு மிஸ்கின் ஒரு ஏழையான ஒரு மனிதருக்கு ஒரு சதக்காவை கொடுக்கின்றார் கொடுத்தால் அந்த மிஸ்கீனான மனிதர் வேறு யாருமல்ல தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் சொன்னால் தன்னுடைய உறவுகளிலே உள்ள ஒருவர் நெருங்கிய சொந்தக்காரன் அல்லது ஏதோ ஒரு வகையில தூரத்து முறையை வரக்கூடிய ஒரு சொந்தக்காரன் அப்படியான ஒரு மிஸ்கீனுக்கு மிஸ்கின் என்று சொன்னால் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் கதவை தட்டி கேட்கின்றார்களே அந்த மிஸ்கின்களுக்கு கொடுத்தாலும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் நரிசல் செல்லுமார்கள் அழகான முன்மாதிரியை சொல்லி தருகின்றார்கள் குடும்ப உறவினராக இருந்தால் சொன்னார்கள் அது சதக்கா மாத்திரம் அல்ல நீங்கள் சிலத்தொர் ரகம் அவருடைய குடும்ப உறவை பேணுவீர்களே அதுக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சகோதரிகளே இந்த சதக்கா ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னார்கள் பகிரங்கமாக சதக்கா செய்கின்றார் எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில் ஒருவர் சதக்கா செய்கின்றார் இப்படி செய்யக்கூடியவர் இன்னும் ஒரு மனிதர் அவர் ரகசியமாக சதக்கா செய்கின்றார் இந்த ரகசியமாக செய்யக்கூடிய சதக்கா இது அல்லாவுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சதக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதர் ரகசியமாக செய்யக்கூடிய சதக்கா துத்து ரப்பின் அல்லாவுடைய கோபத்தை அது தனித்து விடுகின்றது ரகம் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்ப உணவுகளை குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்கின்றார் குடும்பத்திலே கொஞ்சம் மனக்கசப்புகள் குடும்பத்தில் இந்த பிளவுகள் வந்துவிடாமல் அந்த பிளவுகளை ஒன்று சேர்த்து அவர் நடத்தி கொண்டு குடும்பத்தை கொண்டு செல்கின்றார் கொண்டு செல்லக்கூடிய இந்த முறை இப்படி அவர் குடும்பங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த முறை சொன்ன ஏற்படுத்த சொன்ன குடும்ப உறவுகள் اشتق رجول <سؤال> الى <سؤال> النبي <سؤال> صلى الله <سؤال> عليه وسلم نبي صلى الله عليه وسلم اردதே ஒரு மனிதர் வந்து மொரைபாடு செய்தார் என்ன மொரைபாடு फसவத قلبه அவருடைய உள்ளம் फसवत फसवतனு சொன்னால் ஒரு இரக்கமான தன்மை அவருடைய உள்ளம் கடினமான தன்மைல இருக்கின்றது ஒரு இரக்கம் இல்லாத தன்மை யாரோடையும் கடிந்து கொண்டு முகத்தில் பாயக்கூடிய ஒரு கடினமான ஒரு தன்மையில அவருடைய உள்ள நினைக்கக்கூடிய தன்மையை பற்றி நபி சொல்லா அலித்திலே வந்து அவர் முறைப்படுகின்றார் இந்த நேரத்தில் முன்மாதிரியை சொன்னார்கள் அநாதைகளுடைய தலையை நீங்கள் தடவுங்கள் என்பதால் சொன்னார்கள் சொன்னால் தடவுவதற்கு பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை மசு என்று சொன்னால் தலையை நாங்கள் சொல்றோம் அநாதைகளுடைய தலையை தடவுங்கள் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் உணவு கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் இந்த இரண்டு தன்மைகளும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கமான தன்மை உள்ளத்தினுடைய கடின தன்மையை லேசுபடுத்தும் என்பதாக சொன்னார்கள் எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நரிசல்லா அலிஸ்ல அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள் இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை இது சாதாரணமான விடயம் அல்ல வருகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுகள்ல ஒரு பகுதியை நாங்கள் கொடுக்கிறோமே இது ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான விடயமாக நாங்கள் இதை கருதிவிடக் மிகப்பெரிய விடயம்ாட்டு அவர்கள் உணிப்படிய நேரத்தில் அல்லாவை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய நேசம் யாரெல்லாம் அவர்கள் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள் வயதீமன் மூன்று கூட்டத்தார்களுக்கு உணவு கொடுப்பார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அன்பின் காரணமாக இந்த மூன்று கூட்டத்தார்கள் மீதும் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அன்பின் காரணமாக உணவு கொடுப்பார்கள் எப்படியானவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள் முதலாவது மிஸ்கீனன் ஏழைகளுக்கு இரண்டாவது அனாதைகளுக்கு கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டத்தார்களுக்கும் அவர்கள் மீது கொண்ட இரக்கம் அன்பின் காரணமாக இந்த மோவினர்கள் உணவு அளிப்பார்கள் உணவு அளிப்பதன் மூலமாக அல்லாஹ் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்த கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த நாளையினுடைய தீங்கை விட்டும் கடின தன்மையை விட்டும் அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாக்கின்றார் நேரத்திலே தன்னுடைய ரப்பை எப்படி இவர்கள் சந்திப்பார்கள் நவரத்தம் வசூரூரா மகிழ்ச்சிகரமான உரையிலே சந்தோஷமான நிலைமையிலே நவரத்தால் முகமலர்ச்சியோடு ரப்பை சந்திப்பார்கள்த்த மத்தினியோர் பகுதியாக இருந்தாலும் சரி சொன்னார்கள் அந்த வேதனைகள் நிறைந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எப்படி நீங்கள் பயப்பட வேண்டும் இத்தொன்னார்களும் தர்மம் செய்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார் கண்ணியமைக்க மேலான தாய்மார்களை சகோதரிகளே அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கக்கூடிய தர்மம் அது சாதாரணமான விடயம் அல்ல அல்லா சுஹானு தாலா நாங்கள் செய்யம் சிறியதாக இருந்தாலும் அல்லாஹூ தாலுக்கு பெரிய நாங்கள் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பை பயந்து கொள்ளுங்கள் சொல்கின்றார்கள் இன்னும் ஒருவாயத்தில் அவர்களுடைய என்பதாக சொன்னார்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை இந்த சதகாவுடைய அமல் கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல நபி சொல்லி சொன்னார்கள் அகபுல் அமாலிஹி அஸ்ரூன் அல்லா சுஹானுக்கு விருப்பமான நேசத்துக்குரிய அமல்களிலே இருந்தும் உள்ள ஒரு அமல் தான் ஒரு சந்தோஷம் ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய உள்ளத்திலே ஒருவர் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமான விடயங்கள் ஒருவரை மகிழ்ச்சியாக ஆக்கி வைக்கின்றார் அவர் கஷ்டத்திலே பிரச்சினையிலே ஏதோ ஒரு சஞ்சலத்திலே மாற்றியிருக்கின்றார் நாங்கள் சந்தோஷப்படுத்தி வைப்பதை அல்லாஹ் சொல்லுண்டான் சொன்னார்கள் அல்லாவுக்கு விருப்பமான அமல்களே உள்ளவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியரமாக ஆக்கி வைப்பது சகோதரர் முஸ்லிமான சகோதரர் ஒரு கஷ்டத்திலே இருக்கின்றார் அவருடைய கஷ்டத்தை யாரும் அறியாத வகையிலே நாங்கள் அந்த கஷ்டத்தை நாங்கள் நீக்கி இவர் அந்த கஷ்டத்தை யாருக்கும் தெரியாத வகையிலே ரகசியமான முறையிலே அந்த கஷ்டத்தை இவர் நீக்கி வைக்கின்றார் கடுமையான பசியான நிலைமை யாரிடத்திலும் அவர் சொல்லவில்லை ரகசியமாக வந்து சொல்கின்றார் அல்லது ரகசியமாக எங்களுக்கு தெரிய வருகிறது இந்நடியார் பசித்த நிலைமையில் இருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு தெரிய நாங்களும் அதை பகிரங்கப்படுத்தாமல் ரகசியமான முறையிலே அவருடைய தேவையை நாங்கள் பூர்த்தியாக்கி வைக்கின்றோம் அவருடைய பசியை நாங்கள் பூர்த்தியாக்கி வைக்கின்றோம் அல்லா சுப ஹானுவது அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் அல்லது தொகுதை இன்னொரு விடயம் அவர் கட நாளை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் குடும்பத்தில் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் குடும்பத்துடைய நிலைமை மிகவும் கஷ்டம் அந்த நிலைமையில இவருக்கு கடன் வேறு பிடித்துக் கொள்கின்றது இவருடைய சுவையும் இவரை சுமந்து கொண்டு அந்த கஷ்டத்தில் முறையிலே ஒருவர் அறிந்து அவருடைய கடனை நீக்கி வைக்கின்றார் இந்த செயல் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது அல்லாஹ் சுபானுவ தாரா அதை கொண்டு நாளில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றார் என்பதாக நபி சொல்லா அலிசர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல ஒரு மனிதர் சதக்கா செய்கின்றார் தர்மம் செய்கின்றார் அவருடைய தர்மம் எப்படி இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ரகசியமான முறையில் ஒரு தர்மத்தை செய்து மலக்கான ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் ஒவ்வொரு நாள் காலையும் அந்த மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் அந்த மலக்குமார்கள் இறங்கக்கூடிய நேரத்திலே அந்த இரண்டு மலக்குமார்களிலே ஒருவர் சொல்கின்றார் செலவழித்திருக்கக்கூடிய விடயத்திலே சிறந்த ஒரு பருவரை கொடுத்துவிடு எதை கொடுத்திருக்கிறாரோ தர்மத்தை செய்கின்ற நிலைமையிலே இவர் மரணித்துவிடுகின்றார் ஏற்பாட்டின் பிரகாரம் இவருடைய மரணம் சம்பவித்து விடுகின்றது இந்த நேரத்தில் சொன்னார்கள் இதா மாத்தபண ஆதம் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அமல்களும் அவனுடைய மரணத்தோடு முடிந்துவிடும் தொண்டை குளிக்கு வரும் வரைக்கும் தான் அவருடைய எல்லா அமல்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கும் சொன்னார்கள் சில மருந்து ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் என் கத்த அமலும் அவருடைய அமல்கள் அனைத்து மகரோடு துண்டிக்கப்பட்டு விடும் எல்லா மூன்று விடயங்களை தவிர இந்த மூன்று விடயங்களும் அவருடைய கபரு வரைக்கும் வந்து அவரை பாதுகாக்கும் என்பதாக சொன்னார்கள் அதிலே ஒன்று வருமானம் ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சதக்கம் வருமானத்துக்காக வண்டி அவர் ஏற்படுத்திய நிரந்தர தர்மம் ஒரு பள்ளி வாயிலை கட்டி கொடுத்திருக்கின்றார் அல்லது ஒரு இடத்திலே ஒரு ஊரில் ஒரு பகுதியிலே மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு கிணற்றினுடைய தேவை இருந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த கிழக்கை அமைத்து கொடுத்திருக்கின்றார் அல்லது ஒரு நீர் அது தேவையாக இருக்கிறது மக்கள் அந்த பிரயோசனத்துக்காக வண்டி இவர் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து அந்த நீர் ஓடையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அதன் மூலமாக மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள் அல்லது ஒரு மதரசா தீனுடைய அடிப்படையிலே ஒரு மதரசாவை அமைத்து கொடுக்கின்றார் அல்லது அங்கு கற்கக்கூடிய மக்களுக்கு உதவியாக அவர் ஒரு தர்மத்தை செய்கின்றார் இப்படி நல்ல காரியங்களுக்காக வேண்டி ஒருவர் உதவி செய்கின்றார் நல்ல காரியங்களுக்காக வேண்டி இவர் செய்துவிட்டு செல்லக்கூடிய இந்த தர்மம் இருக்கிறதே இவர் மரணித்து விட்டாலும் இவர் தோண்டி கொடுத்தார் அந்த கிணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தார் அந்த கிணற்றின் மூலமாக எத்தனை மக்கள் அந்த மதுரமான தண்ணீரை அருந்துகிறார்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார்களோ அந்த தர்மம் இவருடைய கவருக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு அயில்முடைய ஸ்தாபனத்தை அமைத்து கொடுக்கின்றார் அந்த எயில்முடைய ஸ்தாபனத்திலே எத்தனை கோடான கோடி மக்கள் படிக்கின்றார்கள் அவர்கள் அனைவர்களுடைய நன்மையும் அவருடைய கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவர் அல்வாவுக்காக வேண்டி தர்மமான அடிப்படையிலே ஒரு பள்ளி வாயிலை அமைத்துக் கொடுக்கின்றார் எத்தனை கோடான கோடி மக்கள் அங்கு தொழுகின்றார்கள் அவர்கள் அனைவர்களுடைய நன்மையும் அவருடைய கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இது நிரந்தர நன்மையை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு அறிவை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த அறிவை படித்த மக்கள் அவர்கள் அமல் செய்கின்றார்கள் அவர்களும் மற்ற மக்களுக்கு படித்து கொடுக்கின்றார்கள் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குகின்றார்கள் அவர்கள் அனைவர்களும் எந்த எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய மூன்றாவது சொன்னார்கள் தகப்பனுக்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையை விட்டுவிட்டு செல்கின்றார்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த சமுதாயம் அந்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக அந்த குழந்தைகள் அறிவை இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலி அல்லா சுபான நிச்சயமாக கொடுப்பான் இது அனைத்தும் சதப்பா ஜாரியா என்பதாக நபி சல்லாசுவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை இந்த தர்மமான காரியங்கள் சதப்பாவுடைய தர்மமாக நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லா சுபான் அவைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சதப்பா இருக்கிறது இது உங்களை கடைசி வரைக்கும் எங்கு கொண்டு போய் சேர்க்கும் அது உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் மேலான சோர்க்கம் என்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் ஏ மனித சமுதாயமே யாயு அல்லதீனே என்று சொல்லவில்லை ஏற்றவர்களாக இருந்தாலும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களிடத்திலும் வர வேண்டிய ஒரு பொதுவான தன்மை இந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய கொடை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கொடை கொடுக்கக்கூடிய தன்மை வர வேண்டும் அந்த முக்கியத்துவத்திலே நிமிஷம் என்று சொன்னார்கள் மனித சமுதாயமே பூர்த்தியான முறையில் சொல்லுகின்றோம் எங்களுக்கு முப்பது நன்மை கிடைக்கின்றது அஸ்லாம் அழைக்கும் என்றால் பத்து நன்மை கிடைக்கிறது சொன்னார்கள் உனக்கு இன்னும் ஒரு பத்து நன்மை கிடைக்கிறது முப்பது நன்மை கிடைக்கின்றது அவருக்கு இந்த இடத்தில் இருக்க வேண்டும் நபி சொன்னார்கள் பரத்துங்கள் என்பதாக சொன்னார்கள் நாங்கள் சலாத்தை கொஞ்சம் சட்டமிட்டு சொல்வதனால் பக்கத்தில் இருப்பவருக்கு விளங்குகிறது ஓஹோ நாங்களும் அவர்களுக்கும் வரக்கூடியதாக இருக்கின்றன்களாக இருந்தாலும் சரி குடும்ப உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மத்தியிலே அன்பு மஹ்பத்தை ஏற்படுத்துவதற்காக உணவு கொடுங்கள் அதுபோல இன்னொரு இடத்துல சொன்னார்கள் தகாது தகாபு நீங்கள் ஹதியாக்களை கொடுங்கள் உங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் உணவை கொடுங்கள் உணவு கொடுப்பதன் மூலமாக உங்கள் மத்தியிலே அன்பு பரஸ்பரம் ஏற்படும் என்பதாக சொன்னார்கள் முக்கியமான விடயம் தனித்தலைப்பாக பேச வேண்டிய விடயம் உங்களுடைய குடும்ப உறவுகளை பேடி நடந்து கொள்ளுங்கள் அர்ஹாம் குடும்ப உறவை பேடி நடந்து கொள்ளுங்கள் தூக்கத்திலே எல்லாம் தூக்கத்திலே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் தனிமேலே எழுந்து உங்களுடைய ரப்பை தொழுகின்றீர்கள் அஞ்சு மன்றாடுகிறீர்கள் உங்களுடைய சொல்லி முறையிடுகின்ற இதை செய்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ஒரு கிப்டை தருகின்றார் அதுதான் சொன்னார்கள் நபி சொல்லி ஜன்ன தபிசலாம் உங்களுடைய ரப்ப உங்களுக்கு சித்தப்படுத்தி தயார் செய்து வைத்திருக்கூடிய மேலான சலாமத்தான முறையிலே எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் சென்றடைவீர்கள் என்பதாக நபி அல்லா அலி சொன்னார்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் அதிகமான வளமாக்கல் இந்த ஹதீஸை சகிஹான ஹதீஸ் என்ற தரத்தில் கொண்டு வருகின்றார்கள் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த நல்ல தன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் இந்த சதக்காவுடைய தன்மை எங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் நபி சொல்லா அலி வலமர்கள் ஒரு பெருநாளுடைய தினம் அந்த தினத்திலே பெண்ணாளுடைய தொழுகை நிகழ்த்திவிட்டு நபி செல்லா அலிசலமர்கள் கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே பெண்கள் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு கதைத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே நபி சொல்லா அலிசலமர்கள் பெண்களுக்கு வலியுறுத்தி சொன்ன விடயம் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்வதன் மூலமாக நடனை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த நேரத்திலே தான் அந்த சஹாபியாக்கள் தாங்கள் அணிந்திருந்த தங்களுடைய பருமதியான நகைகளை கூட கலைந்து நபிசல்லா இடத்திலே முன்வைத்தார்கள் என்னுடைய தர்மமாக அமைகிறது என்பதாக சொன்னார்கள் அந்த தர்மம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது நல்ல காரியங்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும் நல்ல காரியங்களை செயல்படுத்த வேண்டும் இதன் மூலமாக அல்லா சுபஹானுவா எங்களுடைய வாழ்க்கையை சீரான முறையிலே அமைத்து தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார் அதுபோல கண்ணியமிக்க மேலான தாய்மார்களின் சகோதரிகளே இன்றைய நாள் ஒரு சிறப்பு மிகுந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய தினம் ஏற்கனவே நான் சொல்லி காட்டியே நர்சல் அல்லால் சொன்னார்கள் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாள் அது வெள்ளிக்கிழமையுடைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் அதிஷ்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது யாமத்துடைய நாள் சம்பிக்க கூடிய நாளாக இந்த வெள்ளிமையுடைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது உலகத்திலே வெள்ளிக்கிழமையுடைய தினம் வந்துவிட்டது என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தும் அந்த நாளையிலே என்ன நடந்து விடுவோம் என்ற அச்சத்தினால் அஞ்சு பயந்து நடுங்க ஆரம்பிக்கின்றன ஆனால் ஸூசல்ல சொன்னார்கள் இந்த மனிதர்களையும் ஜிங்களையும் தவிர என்பதாக சொல்லிக் காட்டினார்கள் இந்த இவர்களுக்கு இந்த இரண்டு கூட்டத்தார்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தினுடைய பருமதி சொல்லப்படுமாக இருந்தால் அவர்கள் எந்த காரியங்களையும் ஆற்றாமல் அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அதனால் ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக வெள்ளிக்கிழமையுடைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்காக வண்டி வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை நாங்கள் தயார்படுத்துவதற்காக வண்டி ரசூல் சல்லா அலி இஸ்லாமர்கள் சுன்னத்தான வழிமுறைகளை காட்டித் தந்திருக்கின்றார்கள் வியாழக்கிழமையினுடைய அசர் தொழுகைக்கு பின்னால் இருந்தே நபிசல்லா அலி இஸ்லாமர்கள் வெள்ளிக்கிழமையுடைய தயாரிப்பை செய்வார்கள் நபிசல்லா அலி இஸ்லாமர்கள் வியாழக்கிழமை அசருக்கு பின்னாலே தங்களுடைய நகங்களை வெட்டியிருக்கின்றார்கள் நகங்களை வெட்டக்கூடிய ஆக சுன்னத்தான முறை தங்களுடைய வலதுகையினுடைய களிமாவிரலிலே ஆரம்பித்து அப்படியே தொடர்ச்சியாக வெட்டி வந்து இடதுகையினுடைய சின்னி விரல் மூலமாக வெட்டி வந்து மீண்டும் வலது பெருவிரலிலே நாங்கள் முடிப்பதை வலது கையினுடைய களிமாவிரல ஆரம்பித்து தொடர்ச்சியாக வெட்டி வந்து வலது கையினுடைய களிமாவிரலிலே நகத்தை வெட்டி முடிப்பதை ஆக சிறந்த சொன்னத்தாக இருக்கின்றது அதுபோல கால்களிலே நகங்களை வெட்டுவதை வலதுகாலினுடைய சின்னி ஆரம்பித்து இடதுகாலினுடைய சின்னி விரலிலே தொடர்ச்சியாக இந்த நகங்களை இப்படி வட்டி முடிப்பது ஆக சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கிறது அதுபோல எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரோமங்கள் அவைகளை களைவதும் சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோல நாங்கள் வெள்ளிக்கிழமைக்காக வண்டி நேர காலத்தோடு ஆக சுரந்த இருந்து கொண்டிருக்கின்றது நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் நேர காலத்தோடு குளித்து விடுவார்கள் சொன்னார்கள் யார் நேர காலத்தோடு குளித்துக் கொண்டு ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்னு நேரத்தோடு செல்கின்றாரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் அல்லாவுடைய பாதையிலே சதப்பா செய்த நன்மை கிடைக்கிறது என்பதா சொன்னார்கள் இன்னும் ஒரு தாமதமாகி அவருக்கு ஒரு மாட்டை சதப்பா செய்த நன்மை கிடைக்கும் என்பதா சொன்னார்கள் இன்னும் ஒருவர் செல்கின்றார் அவருக்கு ஒரு ஆட்டை தர்மம் செய்த நன்மை என்பதாக சொன்னார்கள் இன்னும் அதைவிட தாமதமாகி செல்கின்றார் அவருக்கு ஒரு கோழியை தர்மம் செய்த நன்மை என்பதாக சொன்னார்கள் இன்னும் ஒருவர் அதை விடவும் நேரம் சற்று தாமதமாகி செல்கின்றார் அதாவது ஹத்தீப் இமாம் மிம்பர்களை ஏறுவதற்கு சமீபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் இமாம் மிம்பர்களை ஏறிவிட்டு அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த மலைக்குமார்கள் தங்களுடைய பட்டோலையை மூடிவிடுகிறார்கள் என்பதாக அதிசலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே நேர காலத்தோடு நாங்கள் பெண்கள் ஆகிய நாங்கள் நேர காலத்தோடு நாங்கள் குளித்துக் கொள்வதே அதே போல எங்களிடத்திலே ஆண்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் மிக சிறந்த வாசனைகளை பூசிக்கொள்வார்கள் பெண்களை பொறுத்தவரையிலே மிக பெருமதியான வாசனைகளும் அதே போல மிக காரமான வாசனை இல்லாமல் மிக மெல்லிய வாசனைகளை பூசிக்கொள்வார்கள் பெண்களை பொறுத்தவரையிலே அதுபோல அந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே நாங்கள் தஸ்மீக தொழுகை சொல்லுவதை ஏனே காலங்களிலும் தொல்ல முடியும் நபிசல்ல சொன்னார்கள் நாங்கள் ஒரு சுனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களிடத்திலே ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் வாரத்திலே ஒரு தடவை நாங்கள் தஸ்மீ தொள்ளக்கூடிய வழிமுறையை நாங்கள் ஏற்படுத்திக் வேண்டும் ஏனென்ற சொன்னால் தொழுகையில அதிகமாக தஸ்மி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தஸ்மீ தொழக்கூடிய தொழுகை அந்த தொடரக்கூடிய வளமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோல ரசூல்ல அலிஸ்வர்கள் மீது அதிகமாக நாங்கள் செலவாத்து சொல்வதை நபி அலிஸ்வர்கள் மீது எவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே செலவாத்து சொல்கின்றார்களோ விசேஷமாக அந்த செலவாத்தினுடைய பெருமதி நபி சல்லா அலிஸ்வர்களுக்கு முன்னாலே காட்டப்படுகின்றது அதனால நாங்கள் அதிகமாக செலவாத்து சொல்வதை அல்லாஹ் குரானிலே வலியுறுத்துகின்றார் மீது எனவே நீங்களும் உங்களுடைய நபி சல்லா மீது செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக வலியுறுத்தி காட்டுகிறார் எனவே நாங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடியவர்களாக அறிக்க வேண்டும் அதே போல சூரத்து ஓதுவது ஆக சிறந்த சுண்ணத்தை வந்திருக்கிறது யார் சூரத்தல் கஹ்பை இந்த கிழமை ஓதுகின்றாரோ அல்லா சுபஹானு அடுத்த தடவை சூரத்தல் கஹப் ஓதும் வரைக்கும் அல்லா சுபஹானு தாலா யாரிடத்திலும் அவரை தேவையாக ஆக்க மாட்டார் நாங்கள் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய தேவை ஏற்படார் அல்லா சுபான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இலகுவான முறையிலே பூர்த்தியாக்கி தருவார் வெள்ளிமையுடைய தினத்திலே அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றார் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா உடனடியாக கபுல் செய்யப்படுகின்றது அந்த நேரம் எது என்ற குறிப்பு இல்லாமல் இருக்கிறது எனவே அந்த நேரத்தில் நாங்கள் அதிகமாக துவா செய்வது அதிகமாக செய்வது பெண்களாகிய நாங்கள் வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே நேர எங்களுடைய வீட்டு வேலைகளை முடித்து நாங்கள் இந்த நல்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் வேண்டும் ஆண்கள் பள்ளி செல்வார்கள் ஜுமாவுடைய தொழுகையை தொழுவதற்காக பெண்கள் தங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து அந்த ஜுமாவுடைய நேரம் வந்து சொன்னால் லோருடைய தொழுகையை தொழுவார்கள் இந்த பெண்கள் வீட்டிலே இருந்து அந்த உரிய நேரத்திலே தொழக்கூடிய லோருடைய தொழுகைக்கு ஆண்கள் பள்ளிக்கு சென்று ஜுமா தொழுதால் என்ன நன்மையோ அதே போன்ற நன்மையை கூடிய அல்லா சுகானத்துல கொடுக்கணும் இந்த நல்ல தன்மைகளை வாழ்க்கையில நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் வாழ்க்கையை சிறப்பான முறையில அமைத்துக் கொள்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين الف لام م الله لا اله الا هو الحي القيوم وانتهى الوجوه للحي القيوم يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد إليك ربي فحببنا وفي أنفسنا ربي فذللنا وفي أعين الناس فعلمنا ومن سيئ الأخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى الأعدائك أعداء الإسلام فأنصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام யாழ்லார பிரமான் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் வாயாக யாழ்லா தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்தல்வாயாக யாழ்லா நாங்கள் பாவியன்னு அடியார்கள் யாவல்லா உன்னிடத்திலே கையேந்து நிற்கிறோம்யா எல்லா முபாரக்கான வெள்ளிக்கிழமையின் தினத்திலே உங்களிடத்திலே நாங்கள் கையேந்திருக்கிறோம்யா எல்லாம் எங்களுடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக எல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்து தவறுகள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக எல்லா உன்னை தவிர மன்னிக்க கூடிய நாய் யாருமே கிடையாது யா லா எங்களுடைய தேவைகளை நீ அறிந்தவனாக இருக்கிறாயா லா எங்களுடைய ஹலாலன ஆஜத்துகள் அனைத்தையும் நீ நிறைவு செய்து தந்தல்வாயாக யல்ல எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக அந்த பெற்றோர்களை யார் யெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலி ஆக்கி விடுவாயாக அவர்களுடைய நரகப்படுகொலை விட்டு மை பாதுகாத்தல்வாயாக பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் நோயாளிகளை அறிக்கிறார்களா அந்த பெற்றோர்களுக்கு சகோதரர்கள் எத்தனை பேர்கள் அறிக்கிறார்கள்